அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் பத்தாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி பொதுவாக நமது அனுபவம் உலகத்தில் உள்ள பொருள்களையோ அல்லது இடங்களையோ அல்லது சடங்குகளை செய்வதிலோ அல்லது அவற்றை பார்ப்பதிலோ அல்லது வேதங்களை ஓதுவதிலோ அல்லது அவற்றின் பொருளை தியானிப்பதிலோ அல்லது சொற்பொழிவுகளை கேட்பதிலோ இன்னும் இதை போன்ற பிறவற்றையோ பிறவற்றையோ சார்ந்திருக்கும் ஆனால் இவை யாவற்றிற்கும் அப்பாற்பட்டதோர் தனித்த அனுபவம் உண்டு இதய குகையில் பரம்பொருளை சாட்சா கரித்து ஒளி எவரிடம் மிகவும் தேசுடன் ஒளிர்கின்றதோ அத்தகையவருடன் குரு பரம்பொருளுடன் சந்திப்பதாகிய அனுபவம் தான் அதீதமானது வாஸ்தவமாகவே ஒரு உண்மையான குருவை காண்பது எவ்வளவு அரிதோ அவ்வளவு அரிது ஒரு உண்மையான சீடனை காண்பதும் எப்போது சீடன் பக்குவ நிலையில் இருக்கிறானோ அப்போது அவனுக்கு தானாகவே குரு தோன்றுவார் என்ற இந்து சம்பிரதாயம் மிகவும் பொருத்தமுடையது பக்குவ நிலையை அடையாதவர்களே குருமார்களை தேடி சென்ற வண்ணம் காலத்தை கழிப்பர் குருவும் சீடரும் ஒருவரை ஒருவர் ஆக்கர்ஷித்து ஒருவருடன் ஒருவர் இணைந்த வண்ணம் இருக்கும் தம்பதி போன்று இணை பிரியாதவர்கள் ஆவார்கள் காந்தத்தின் இரு துருவங்களைப் போன்று பரஸ்பர சம்பந்தத்தினால்தான் இவர்கள் நிலைத்து நிற்கிறார்கள் ஐக்கிய நிலைக்கு முன்னேறும் இருவர் இரண்டர கலந்து அனுபூதியாக நிற்கும் முடிவான நிலை குரு என்பவர் பண்டிதரோ அல்லது பேராசிரியரோ மத பிரச்சாரகரோ அல்லது பிறரிடம் இருந்தோ அல்லது நூல்களில் இருந்தோ கற்று அதனை மற்றவர்களுக்கு வழங்கும் ஆன்மீக வழிகாட்டியோ அல்ல என உறுதியாக கூறலாம் குரு எனப்படுவர் முதலாவதாக தாமே மெய்ப்பொருளை அடைந்து தமது சாட்சாத் காரமாக அனுபவித்தினால் அதை அடையும் மார்க்கத்தையும் தெரிந்தவர் அவர் சீடனுக்கு உபதேசம் அளித்து தமது சாட்சாத் அபரோக்ஷ அனுபதியை அதாவது அந்த மிகவும் தெளிவானதும் சுத்தமானதுமான ஞானத்தை கேவல இருப்பை அகம்ஸ் புரிப்பை சிஷ்யனது ஹிருதயத்தில் மிளிரும்படி செய்ய வல்லவராய் இருக்க வேண்டும் உண்மையிலேயே குரு தத்துவத்தின் ரகசியமே ஹிருதயத்தின் இரகசியம் என்றோ குருநாதரின் சன்னதியில் இருக்கும் எல்லா பகட்டுகளும் நீங்கியவனாய் ஒருவன் தன்னுடைய அந்தரங்க ஹிருதயத்தினுள் தன்னையே நேரிட்டு காண்கிறான் அல்லவா குருநாதருடன் ஏற்படும் சந்திப்பே இன்றியமையாத சந்திப்பாகும் அதுவே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமானதும் முடிவானதுமாகி திருப்பமாகும் ஆனால் அந்த சந்திப்பு ஒருவன் பொறி புலன்கள் புத்தி இவற்றை கடந்த நிலையில்தான் நிகழும் அது ஹிருதாக்காசத்தில் அனுபூதிமான்கள் கூறும் சிதம்பர முழு மனதும் ஒருமுகப்பட்ட நிலையில் நிகழ்வதும் ஆகும் சாதாரணமாக மனித வியவக வியவக வியவகாரங்களில் ஏற்படும் எந்த சந்திப்பிலும் துவைத்த பாவனையை முழுவதும் தவிர்ப்பதில்லை மிகவும் ஆழ்ந்ததாக காணப்படும் பிணைப்பிலும் இருவரும் கலந்து அன்பினாலும் ஆர்வத்தினாலும் ஒன்றிய தன்மையை அடைகிறார்கள் என கூறலாம் ஆனால் குரு சிஷியன் இவர்கள் சேர்க்கையில் இருவரும் கலந்து ஒன்றாகின்றனர் என்பது இல்லை ஏனெனில் இருவரும் எப்போதும் ஒன்றாகவே உள்ள ஆத்மஸ்வரூபமாகவே தம்மை காண்பதால் அது ஏக்க உருவான் உருவமான ஸ்வரூபமான பேதமற்ற சகஜமான பூரண நிலை எவர் ஒருவருக்கு குருவினோடு சந்திப்பதில் வியவகார நிலையிலேயே இரண்டர இரண்டற்ற நிலை முதலாவதாக அனுபவ சித்தமாகவில்லையோ அவருக்கு எப்போதும் அத்வைத்த அனுபூதி என்பது புரியாததாகவே நிற்கும் குருநாதர் என்ன மொழிகிறாரோ அவை சிஷியனுடைய ஹிருதயத்திலிருந்தே எழுவன ஆகும் வேறொரு மனிதன் அவனிடம் பேசுகிறான் என்பது இல்லை புலன்கள் மூலம் தனக்கு வேறான இடத்தினின்று அடையப்படும் புதிய கருத்துக்கள் என்று அவைகளை கருதலாகாது குருநாதரின் மொழிகளின் அலைகள் சீடனது செவியை எட்டியதும் குருநாதரின் கண்கள் அருள் பார்வையால் ஆழ்ந்து நோக்கியதும் புதிதாக கண்டுகொண்ட சிஷியனுடைய இதய குகையிலிருந்து உள்ள கிளர்ச்சிகள் ஏற்பட்டு அவனை அவனக்கே உணர்த்துகிறது எந்த வார்த்தைகளை குரு மொழிந்தார் என்ன அவற்றினுடைய முழு சக்தி அவற்றை கேட்பவரின் ஹிருதயத்தில் பிரதிபலிப்பில் உள்ளது குருநாதரை பார்க்கும் போதே அவர் மொழியை கேட்கும் போதே சிஷ்யன் தன்னுடைய நிஜ ஸ்வரூபத்தை உண்மையான இயல்பை நேரடியாக ஹயத்தில் கண்டுகொள்கிறான் ஒவ்வொருவரும் தனக்கு தெரியாமல் கூட இந்த ஸ்வரூப்ப அனுபவித்திற்காகவே விழைகிறான் இறுதியான நிலையில் எவர் ஒருவர் சொற்களின் உதவியின் சிஷியனின் ஒருமுகப்பட்ட மனதை கவர்ந்து வேத ரிஷிகள் உபதேசித்த தத் துவம் அசி அதுவாக நீ இருக்கிறாய் என்பதை உணர வைக்கிறாரோ அவரே உண்மையான குரு ஆவார் சிஷியன் இறுதி தடையை தாண்டுவதற்காக உதவியை நாடியிருக்கும் அதே க்ஷணத்தில் இந்த குரு தத்துவம் ஒரு வெளி உருவத்தை தரித்து குருமூர்த்தியாக தோன்றுகிறது இந்த அடிப்படையில் தான் அருணாச்சலரே ரமணரின் குரு எனலாம் ஆதாரபூர்வகமான ஆன்மீக தொடர்புக்குள்ள நெறியாகும் ஆத்ம பாஷை என்னும் மெளனத்தால் பேசாமல் பேசும் மொழி சுருதி முடிவு மௌனமாகிய அந்த ஆத்ம பர தத்துவத்தில் நாதமாக தோன்றி அந்நிலையிலேயே இலங்குவதாக உள்ளது இத்தகையதான உள்ளத்தின் உள்ளே நிகழும் சந்திப்பே சாதாரணமாக தரிசனம் என்று கூறப்படுகிறது தரிசனம் என்ற சொல்லுக்கு பார்த்தல் என்பது பொருளாகும் நம்முடைய மனித இயல்பின் வரையறுக்கப்பட்ட நிலையில் இருந்தபோதும் மெய்ப்பொருளுடன் நிகழக்கூடிய நேரிடை தொடர்பு தரிசனமாகும் பல சித்தாந்தங்கள் மூலம் மெய்ப்பொருளை காண்பதற்கு வழிகள் கூறும் மகரிஷிகளின் மதங்களும் தரிசனங்கள் எனப்படுகின்றன மேலும் புனிதமான கேத்திரங்களை கோவில்களை திவ்ய மங்கள மூர்த்திகளை காண்பதும் தரிசனமாகும் நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் ஆர்வமிக்க மனிதனின் எண்ணங்களுக்கேற்ப உருவை தாங்கி நிற்கும் கோலமே மூர்த்தி வடிவமாகும் பக்குவம் அடைந்தவனுக்கு இவை எல்லாவற்றையும் விட பயன் தரக்கூடியதாக உள்ளது சாதுக்களின் தரிசனம் மெய்ப்பொருளின் தரிசனத்திற்கு கடைசி படியாக அமைவது குருநாதரின் தரிசனமே இந்த தருணத்தில்தான் இறுதி திரையான ஆவரணம் நீங்கி எல்லா துவைத்த பாவனையும் கடக்கப்படுகிறது இதுதான் இறுதியான பூரணமான தரிசனம் இதையே இந்திய நாடு தொன்று தொட்ட இருந்து நாடி வருகிறது இதில் இந்தியா தன் ரகசியத்தையே தத்துவத்தையே உணர்த்துகிறது நிஜமான சொரூபத்தில் தன்னை அறிவித்துக் கொள்வதுடன் உண்மையே உனக்கு காட்டித் தருகிறது சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிக்கு ஜெய் நன்றி வணக்கம்